மற்றும் ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவர்களிடத்தில் தண்ணீர் கிடைக்காவிட்டால் தைமம் செய்தால் போதுமானது என்று சொன்ன செய்தியை நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார் அதற்கு அம்மார் அலி அவர்கள் உமர் அலி அவர்களிடம் அச்செய்தியை கூறிய அதை உமர் அலி அல்லவில்லை என்பது தெரியாதா என்று அப்துல்லி அவர்கள் அறிவிப்பதை விட்டுவிடுங்கள் தைமம் செய்து கொள்ளுங்கள் என்ற இந்த இறை வசனத்தை என்ன செய்வீர்கள் என்று அபு முசார் அலி அல்லாஹும் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு இந்த விஷயத்தில் நாம் அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டால் யாருக்காவது தண்ணீர் கொஞ்சம் குளிராக தெரிந்தால் அதில் உழு செய்வதை விட்டுவிட்டு தைமம் செய்து விடுவார்கள் என்று அப்துல்லி அல்லாஹ் அவர்கள் தாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் விபரீதத்தை சொல்லிவிட்டார் இதற்காகத்தான் தைமம் செய்வதை அப்துல்லாஹின் மசூது அலி அல்லாஹ் அவர்கள் வெறுத்திருக்க கூடுமோ என ஷக்கீக்கிடம் நான் கேட்டேன் அதற்கு என பதில் என ஆமஷ்